பாடம் அறுபத்தி மூன்று மறுமை செயல்களில் ஆசை கொள்ளுதல் பரக்கத்தான பொருளை அதிகம் பெறுதல் அல்லாஹு கூறுகின்றான் இது விஷயத்தில் அதாவது சுவனத்தின் விஷயத்தில் ஆசை கொள்வோர் ஆசை கொள்ளட்டும் எண்பத்தி அத்தியாயம் இருபத்தி வசனம்